जननी ம்ீகாந்தோ மா ஜமோம் வந்தே குஞஞ்சம் விதைப்பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுஷிகேந்திரம் டைபாயனூத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நமாதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ண சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தோஸ்மே மாதுச்ச சாாா மேவிரவிணம் மேவே சுவம் மம நமோ விதையயோ வம்சர்ஷிபோ மஹோ நமோ குருபியோபரனோவாஸ் ஓ ஸ்ரீஹரிந்தம் வரோகம் நம்ம ேத்து வசியோயாவம்சவே தனனோராட் தத்வரூபம் நைதோ மனசோம் ஆச்சாரியர் ஆத்மவித்யை அல்லது பிரம்ம வித்தியையை உபதேசம் செய்த பிறகு இந்த தத்துவத்தை நன்றாக தியானம் செய்து ஆழ்மனதில் பதியச் செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆழ்மனதில் பதிய வைக்கிற இந்த தியானத்துக்கு பெயர் தான் நிதித்தியாசனம் அகம் பிரம்மாஸ்மி சர்வமிதம் பிரம்ம அப்படிங்கிற தத்துவத்தை ஆழமான மனசில் பதிய வைக்கிற முயற்சிக்கு பெயர் நிதித்தியாசனம் ஆத்ம தியானம் வேதாந்த தியானம் என்றுலாம் சொல்லணும் நிதித்தியாசனம்ங்கிறது ஒரு வஸ்துவ ஏதாவது சைத்தன்யம் ஒன்று தான் இருக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யாங்கிற தியானந்தான் நிதித்தியாசனம் இங்கே வந்து சகுண பிரம்ம தியானத்தை உபாசனைன்னு சொல்லுவோம் உபாசனம்னு சொல்லுவோம் இந்த ஆத்ம வித்ய வேதாந்த தியானத்தை நிதித்தியாசனம்னு சொல்லுவோம் இந்த நிதித்தியாசனத்தை நல்லா அபியாசம் பண்ணு அப்படின்னு சொன்னார் நூத்தி இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் நினைச்ச மாத்திரத்தில் மனசு வசப்படுற வரைக்கும் பண்ணணும் அந்த பிரம்மாக்கார விறத்தியில் மனசு சுவாவமாக போகிற அளவுக்கு அதை பண்ணணும் இயல்பாகணும் நேச்சுரல் ஆகணும் நம் மயமாக ஆகணும் அது வரைக்கும் அதை அபியாசம் சாதன நிர்முக்தகா அது அதுக்கு பிறகு சாதன அந்த சாதனத்தை பூர்த்தி பண்ணி விடுறான் சாதன நிர்முக்தகர்த்தம் நிதித்தியாசன ஞானயோக சாதன நிர்முக்தகா ஞானயோக நிதித்தியாசன ரூபமாகிய ஞானயோக சாதனத்திலிருந்து விடுபட்டவனாய் சித்தகா பவதி சாதகன் சித்தனாகி விடுகிறான் லட்சியத்தை அடைஞ்சு விடுறான் அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் யோகிராட் யோகிராட்டுன்னா மற்ற தியானம் பண்ணுறவனை விட இந்த தியானம் பண்ணுறவன் உயர்ந்தவன் அதனால யோகிராஜ் யோகிராஜ்ங்கிறது தான் யோகிராட் சம்ஸ்கிருத பதத்தில் அப்படி வரும் ராட் ராஜவ் ராஜகான்னு அப்படி மாறும் ஆகையினால யோகிராட் அடுத்த வரி என்ன சொல்லுகிறது நூற்றி இருபத்தி ஸ்லோகம் நேற்றைக்கு பார்த்துருக்கோம் கொஞ்சம் ஏத தத் ஸ்வரூபம் ந விஷய இவனுடைய இந்த ஸ்வரூபம் மனசகா ந விஷய கிராம் ந விஷயா மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது ஞானியோட மனசனுடைய சாந்தியை யாரால அறிய முடியும் யாருடைய மனசையுமே யாராலையும் அறிய முடியாது இங்கே ஞானியோடத நம்ம வந்து எப்படி இமேஜின் பண்ண முடியும் கற்பனை பண்ண முடியுமா ஞானி உழைச்சி அந்த அந்த அந்த துறையில் ஞானி உழைச்சு அந்த ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கார் அந்த அந்த ஆனந்தத்தை அவருடைய அந்த ஸ்வரூபத்தை அந்த ஞானத்தை அவருடைய மனத்தில் இருக்கக்கூடிய அந்த குவட்டிடியூடுங்கிறாங்களே அந்த சாந்திய வார்த்தையாலே வர்ணிக்க மனசுக்கும் புரியாது அதாவது நமக்கு அது புலப்படாது கற்பனை பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இமேஜின் பண்ண முடியாது கற்பனை பண்ண முடியாது அது கற்பனை பண்ண முடியாதனால வார்த்தையால் விளக்கி சொல்லவும் முடியாது அதாவது அவருடைய ஞானம் சாந்தி அவருடைய ஞான தாட்யமும் ஞான த அறிவிலே தெளிவும் நெஞ்சிலே உறுதியும் யாராலும் கற்பனை செய்ய முடியாது கற்பனை செய்ய முடியாததுனால் அதை எடுத்து விளக்கி சொல்லவும் முடியாது அப்படி ஒரு அர்த்தம் அப்புறம் அந்த தத் ஸ்வரூபங்கிறத பிரம்மமாவே எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க ஸ்வரூபங்கிறத நான் என்ன சொன்னேன் ஞானம் சாந்தி அந்த அர்த்தத்தில் எடுத்துட்டோம் அதாவது ஞான தார்டியம் ஞான உறுதியாக இருக்கிறதும் அந்த மன அமைதியையும் யாராலையும் விளக்கி சொல்ல முடியாது கற்பனையும் பண்ண முடியாது அது மாத்திரமில்லை அவர் வந்து அந்த பிரம்மத்தையே தியானம் பண்ணி பிரம்ம மயமா ஆயிடுறாராம் ஆகினால பிரம்மத்தும் ஏற்கனவே அது படிச்சதுதான் பிரம்மத்தையும் கற்பனை பண்ண முடியாது பிரம்மத்தையும் வாக்கால விளக்கி சொல்ல முடியாது ஆக பிரம்மத்தையும் கற்பனை பண்ண முடியாது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னா யார் கற்பனை பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுடைய நேச்சராகவே அது இருக்குது அது எப்படி கற்பனை பண்ண முடியும் இமேஜின் பண்ண முடியும் இமேஜின் பண்ணணும்னு யார் நினைக்கிறானோ இது இப்படி இருக்குவான் அப்படி இருக்குவான் அப்படின்னு நினைக்கிறவனுடைய ஸ்வரூபமே அதுதான் நீங்கள் ஏதாவது இமேஜின் பண்ணினா அது எந்த இமாஜினேஷன் இல்லைன்னு விடுறது சாஸ்திரம் இப்படி இருக்குமா அது கருப்பாக இருக்குமா செகப்பாக இருக்குமா என்ன தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே இது எப்படி கற்பனை பண்றது ஆக சைதன்யத்தை இமேஜின் பண்ண முடியாது சைதன்யத்தை இமேஜின் இங்கிலீஷ்ல சொல்றேன் தமிழ்ல கற்பனை பண்ண முடியாது மனசால அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஏன்னா அது நிறமல்ல அதுக்கு நிறம் கிடையாது அது சுவையல்ல அது ஒளி அல்ல ஏன்னா நமக்கு எல்லாம் மனசில் கற்பனை பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் என்னதுன்னா எல்லாம் இந்திரிய விஷயங்கள் தான் இருக்குது கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது மூக்கால் முகர்ந்தது நாக்கால் சுவைத்தது தொட்டு உணர்ந்தது இதெல்லாம் சேர்த்து கலவையாக கனவு கண்டது ஏதோ ஒரு இந்திரிய விஷயங்கள் தான் மனசுக்கு எட்டுமே தவிர இந்திரிய அத்தீத புத்தி கிராகியம் அத்தீந்திரியம் பகவான் சாஸ்திரம் சொல்லி கொடுத்து குரு சொல்லி கொடுத்தா அது புரியும் ஆனா அத்தீந்திரியம் இந்திய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது சுகமாத்தியந்தம் எத்தது புத்தி கிராக்யம் அத்தீந்திரியம் ரெண்டு அர்த்தமும் பண்ணிக்கலாம் மன ஞானியோட அது எனது பாம்பின் கால் பாம்பரியம் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா அஜ்ஞானிக்கு ஞானியோட மனசாந்தியோ ஞானியோட மன ஞான ஞானியோட அறிவோ கற்பனை கூட செய்ய முடியாது விளக்கி சொல்ல முடியாது அது மாத்திரமல்ல பிரம்மமும் அப்படி தான் யார் முமுக்ஷுவாக இருந்து ஜிஜ்யாசுவாக இருந்து இந்த சாஸ்திரத்தை படிக்கிறானோ அவனுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும் அவனும் என்னன்னா ஞான் இந்த விஷயத்தை படிக்கிறதுனால அவனும் மனசில் இது பண்ணுறான் அப்போ என்ன பண்ண முடியும் நான் வெளியில் வந்து சொல் இதோட பண்ணிக்கிற போது ரெண்டு பேருக்கும் வேவ் ஒரே மாதிரி இருந்தால் தான் புரியும் இல்லாட்டி புரியாது சிஷ்யனோ குருவோ யாராக இருந்தாலும் சரி சொல்கிறவனுக்கும் கேட்குறவனுக்கும் அந்த வேவ் லென்த்துங்கிறாங்களே எப்படி சொல்கிறது அலவரிசை ஒன்றாக இருக்கிறதா அலவரிசை அந்த வேவ் லென்த் இருந்தால் தான் அது புரியும் இப்போ நீங்க வகுப்பிலே தொடர்ந்து உங்களுக்கு புரியுறதுன்னா வேவ் லென்த் ஒன்னா இருக்கிறதுனால தான் புரியுறதுன்னு நான் இல்லாட்டி என்ன ஆகும்னா புரிய ஆக இந்த பிரம்மமும் மனதுக்கும் வாக்கு மனதால் கற்பனை செய்ய முடியாதது வார்த்தைகளால் விளக்க முடியாதது ஞானியினுடைய மனநிலையும் அறிவு தெளிவும் கற்பனை செய்ய முடியாது விளக்க முடியாது யாருக்கு அஜ்ஞானிகளுக்கு அஜானிகள் வந்து வேதாந்த ஞானத்தை அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணி வேதாந்தம் படிச்சா அவர்களுக்கும் புண்ணிய பிராப்தி இருந்ததுன்னா அவங்களுக்கு விளங்கினா இது விளங்கும் பாம்பின் கால் பாம்பரிய ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் தாய்மானவர் ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும் இதனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அதுவானால் அது ஆவர் அதுவே சொல்லும் நீ அத புரிஞ்சு நீ அதை வந்து சொல்ற விஷயத்த கேட்டு கேட்டு மனசுல வாங்கி அதை சிந்திச்சு நீ புரிஞ்சுக்கணுமே தவிர வேற நானிய பந்தா வித்யத்தேயனாய் உபனிஷத்துகளெல்லாம் அப்படி சொல்லியிருக்கு இந்த தேனோபனிஷத்துல எல்லாம் பார்த்தோம்னா இப்படி எங்கள் பெரியவங்க சொல்லி நாங்கள் புரிஞ்சுட்டுருக்கோம் அவங்க கம்யூனிகேட் பண்ணுற விதமே வித்தியாசமாக இருக்கு அதை தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லவும் முடியாதுன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கம்யூனிகேட் பண்ணுறேன் அந்நதேவ தத் விதித்தாதோ அதோ அவ விதித்தாததி அது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது அப்படின்னு இது சுஷ்ரும பூர்வேஷம் என்று நாங்கள் பெரியோர் பெரியோர்களிடமிருந்து கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து புரிய வைக்கிறார் அவர் வாசா நுதித்தம் ஏன வாக்திரம் வித் தினேதம் எதிதமுசத்தை நுணோதி ஏன ஸ்ரோத்திரமிதும் ததேவிரம் வித் நேதம் எதிதமுசத்தை எச் சூஷா நசியுஷி பசிய பிரம்மத் வித் திணேதம் இதம் உபாசத்தை ரெண்டாவது லைன் ஒரே மாதிரிதான் இருக்கு திரும்ப திரும்ப இப்படி சொல்லிக் கொடுக்குறார் பிராணிதி ஏன பிராணி ஏன பிராணம் வித்திநேதம் எதுமுபாசே இந்த உபனிஷத்துக்கு மாத்திரம் பதபாஷ் வாக்கிய ரெண்டு பாஷியம் இந்த கேனோபனத்து இப்படி சொன்ன உடனே அந்த சிஷியன் உரமோத்தம சிஷ்யனாக இருக்கிறதுனால பரமோத்தம சிஷ்யனாக இருக்கிறதுனால அவருக்கு புரியது அடுத்த அடுத்த கேட்குறார் கேட்ட கேள்வி அந்த உபனிஷத்து எப்படி இருக்குன்னு நான் சொல்லிவிடுறேன் அதாவது சிஷியன் என்ன கேட்குறான் மனசு எதனால எல்லாத்தையும் விரும்புகிறது எதனால் மனசு வந்து விஷயத்தில் போய் விழறுது கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா கேன பிராண பிரதம பிரைத்தி யுக்தா எதனால இந்த பிராணன் வந்து மூச்சு காத்து உள்ள போயின்னு இருக்கு கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மன கேன பிராண பிரதம பிரேத்தி யுக்தகா கேனேஷிதான் வாசம் இமாம் வதந்தி எதனால தூண்டப்பட்டு இந்த பேச்சு வெளியில வருது சக்ஷு சக்ஷுரோத்திரம் கவு தேவோ யுனக்தி இந்த கண்ணையும் காதையும் எந்த தேவத்தை உள்ள இருந்து வேலை பண்ணுறது செய்யறது இதை போய் பாருங்கிறது இந்த டிவியை பாருங்கிறது அந்த ஜிலேபியை சாப்பிடுங்கிறது எது உள்ளுக்குள்ளே இருந்து பண்ணுறது சுவாமி ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கு அது இருந்து அதுதான் தூண்டுறதுங்கிறான் அப்போ உடனே அவர் குரு பதில் சொல்றார் இதுக்கு சிஷ்யம் போய் குரு கிட்டே போய் கேட்குறான் குரு பதில் சொல்கிறார் அது காதுக்கு காது ஸ்ரோத்தஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனஹா எத் வாச்சோக வாச்சம் சவு பிராணசிய பிராணா சூஷ் சக்ஷுர் அதிமுச்சிய தீராஹா வேத்தியாஸ்மா அது கண்ணுக்கு கண்ணு காதுக்கு ஸ்ரோத்தம் புரிதா ஸ்ோத்திய ஸ்ோத்திர மனசோ மன மன்கு மன மனசோ மனோத்தோத்தம் மனசோ மனுவோ வாசம் வாக்கு வாக் சவு பிராண அது பிராணக்கு கண்ணு இது பூரிஞ்ச அதிமுச்சீராம்தான் இந்த உண்மையை புரிந்து கொண்டு அஸ்மா தீராக மனசு பக்குவம் உள்ளவர்கள் இந்த உண்மையை புரிந்து இந்த சரீரத்தில் அபிமானத்தை விட்டு அமிர்தாக பவந்தி இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தில் அபிமானத்தை விட்டு மோக்ஷத்தை அடைகிறார்கள் ரெண்டாவது மந்திரத்திலே பதில் முடிஞ்சு போயிடுது அப்புறம் அவன் முழிக்கிறான் கொஞ்சம் மாதிரி சிஷ்யோ சிஷ்யம் பார்வை மாதிரி இருக்கு ஒரு கேள்விதான் கேட்டான் அத உடனே இவரே அனுமானம் பண்ணிண்டு அன்ன தேவதை அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது என்று எங்கள் பெரியோர்கள் சொல்லி நாங்கள் ஒருவாறு அறிந்து வைத்து ஒருவார் இல்லை தெளிவாகவே அறிந்து வைத்திருக்கிறோம் அதை திரும்பவும் விளக்கினார் அது மனசால் அறிய முடியாது எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ மனதால் எதை அறிய முடியாதோ அதுவே பிரம்மம் அந்த பிரம்மம் நீயே என்று அறிந்து கொள் அப்புறம் திரும்ப ஒன்று ஒரு ஒரு வார்த்தைக்கும் எதை சொல்லால் விளக்க முடியாதோ சொற்களை எது விளக்குகின்றனவோ அதுவே பிரம்மம் அதுவே நீ என்று அறிந்து கொள் அப்புறம் அதே காது கா எதனால் காது கேட்கிறதோ காதால் எதை கேட்க முடியாதோ அதுவே பிரம்மம் அது நீயே என்று தெரிந்து கொள் இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் முடிஞ்சுடுறது பாடும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு எட்டே மந்திரம் கிளாஸ் ஓவர் ஆனா அவருக்கு என்னென்ன அடுத்தது என்னென்ன சிஷ்யனை பரீட்சை பண்றார் சிஷ்யனை பரீட்சை பண்றார் என்ன பரீட்சை பண்றா நான் சொன்னதை நீ தெரிஞ்சுகிட்டேன்னு சொன்னா உன்னோட அறிவை திரும்ப விசாரம் பண்ணணுங்கிறார் எப்படி எதி மன்னசே சுவேதேதி தபிரமேவாபி நூனம் துவம்வேத்த பிரம்மணோ ரூபம் எதஸ்தேவேஸ்வத மீமாசியமேவெ மன்னே விதித்தம் இதான் மந்திரம் எல்லாம் இத்தனை ஒரு மந்திரத்துக்குள்ளே அத்தனை நிறைய விஷயங்கள் வருது நீ நான் இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டேன்னு நீ சொன்னியானா நீ புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த திரும்பவும் சிந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஆமாம் சொல்கிறான் புரிஞ்சுனுட்டேன் அப்படிங்கிறான் என்ன பண்ணணும் பழைய விசாரம் பண்ணுங்கிறார் புரிஞ்சுனுட்டேன் அவர் அடுத்ததை குரு பேச விடல புரிஞ்சுனுட்டேன் எப்படி புரிஞ்சுட்டேன் தெரியுமா அதை புரிஞ்சுக்கலேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்க வேண்டியது இல்லேன்னு புரிஞ்சுட்டேதி தெரிஞ்சுக்க அதாவது தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லேன்னு தெரிஞ்சு நட்டேன் ஏன் அதுதான் நான் சுவாமி அர்த்தம் அதுக்கு நான் தான் அது என்ன வந்து அறியப்படும் பொருளாகவும் இது பண்ண முடியாது அறி என்ன வந்து அறியப்படும் பொருளாக நான் அறிய முடியாது நான் அறியப்படாத பொருளும் அல்ல நான் அறியப்படும் பொருளும் அல்ல நான் அறியப்படாத பொருளும் அல்ல அறிவாகவே நான் இருக்கிறேன் பதில் சொன்ன உடனே வேதம் உடனே வந்து வேதம் சொல்றது குரு சிஷியங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும் வேதம் வந்து சொல்றது யாருக்கு அது அறியப்பட்டதோ அவனுக்கு அறியப்படாதது யாருக்கு அது அறியப்படாததோ அவனுக்கு அறியப்பட்டது இந்த உபனிஷத்தை முதல்ல எடுங்கன்னு ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னு வச்சு எடுக்க முடியுமா வேற பாடமெல்லாம் நடத்திட்டுதான் அது படிக்கிற எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ் நவேதா அவிக்ஞாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் அப்படின்னு உபநிஷத்து பூர்த்தி பண்றது ஆக எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா மனசோ வாச்சோ மனசோ கிராம் அவிஷயா மனசுக்கும் வாக்குக்கும் ஞானியோட மனச புரிஞ்சிக்க முடியாது அஜ்ஞானிக்குன்னு போடுங்கணும் அஜ்ஞானிக்கு ஞானியனுடைய ஞானத்தையோ மனசுல இருக்கிற அமைதியையோ உணர முடியாது சொல்ல முடியாது அவ்வளவுதான் அது ஞானியனுடைய ஸ்வரூபம் என்னென்ன அவர் மனசுல எந்த பொருளை நினைச்சுட்டு இருக்காரோ அந்த பொருளும் அதாவது இந்த பிரம்மம் பிரம்மத்த பத்தின ஞானம் அந்த ஞானத்தினால கிடைச்ச மனசாந்தி இந்த மூணு விஷயமும் இது வந்து வார்த்தை கேட்டாது ஆனா இது இதை நம்ம இப்ப இப்படி சொன்ன உடனே ஒருத்தருக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ண வருமா வராதா நீ வந்து அஜ்ஞானி ஞானி ஞானி ஆனா தான் உனக்கு அது தெரியும் நீ அஜானியா இருக்கிற வரைக்கும் உனக்கு இது தெரியாது அப்ப நீ ஞானி ஞானி ஆகணும்னா என்ன பண்ணணும் ஒழுங்க படி குரு கிட்ட போய் வேதாந்தானா ஏற்படும் அப்ப நீ அத புரிஞ்சுக்கலாம் ஆஹ் பிரம்மனும் புரியும் பிரம்ம ஜானம்னா என்னன்னு புரியும் அந்த ஜானத்தினால கிடைக்கிற சாந்தியையும் நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் சரி இனி இந்த தியானத்துக்கு வர்ற இடைஞ்சலை பற்றி பேச போகிறார் நிதித்தியாசனத்துக்கு வர்ற இடையூறுகள் அதை பற்றி பேசுகிறார் அந்த இடையூறுகளை நீக்கிறதுக்கு வழி சொல்ல போகிறதில்ல இவர் சொல்றதில்லை இப்படிலாம் இடைஞ்சல்னால் வரும் ஞாபகம் வச்சுக்கும் அவ்வளோதான் இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது இவ்வளோ பாடம் நடத்திவிட்டு இடைஞ்சல்லாம் வரணும் அந்த இடைஞ்சலை நீ வந்து ஓவர் கம் பண்ணணும் அந்த விக்ரங்களை நீ ஜெயிக்கணும் இந்த விக்ரங்கள்னால் வர்றத்துக்கு இது இருக்குது இந்த விக்ரங்கள் சொல்கிறார் மாண்டூக்கிய காரிக்கையில் இந்த விக்ரங்கள் சொல்லப்பட்டிருக்கு மாண்டூக்கிய காரிக்கையில் நாலு விக்ரம் சொல்லியிருக்கு பகவத்கீதையில் விக்ஷேபம் ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்கு சில பேர் ரெண்டுங்கிறாங்க அது என்னன்னு தெரியல பார்க்கணும் அர்ஜுனன் சொல்கிறேன் மனசு அலப்பாயிருது அதனால் முடியலை அப்படிங்கிறாங்க இங்கே சொல்லியிருக்கு இவர் வந்து இவர் எதை எதை சொன்னாலும் நிறைய சொல்கிறார் ஆகையினால் இவர் மொத்தம் வந்து ஏழு சொல்கிறார் மூணு சேர்த்து சொல்கிறார் இடைஞ்சல் இவ்வளோ இடைஞ்சல் வரும்னு சொல்லி சொல்கிறார் எல்லாம் அது ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் நம்ம படிக்க படிக்க புரிஞ்சு போயிடும் அதை நாம் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வழிங்கிறது நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க ஷ்லோக்கம் படிக்கலாம் சதௌ கிரியேத்து வினியா வைபல அனுசன்தானேப समाधौ ரஸ்வாச்சூன்யம்யா தியஜ்மனியூ வினாடி வைபலரா आलस्यं भोगलालसं, ோசய விேபிா தியஜ் ப்மவி சமாத கிரியமானேது சமாதவுன்னா இந்த இடத்துல நிதித்தியாசனம் சமாதிஷய்தான் ஆஹ சமாதமானே தூ சமாதி செய்யும் பொழுது சமாதினா இந்த இடத்துல என்ன வேதாந்த தியானம் நிதித்தியாசனம் சமாதினா இந்த நிர்விகல்பமாதி இல்லை இந்த இடத்துல சமாதி அபியாசம்னு பேர் கீதைல பார்க்கிறோம்லிய வவசாத்மி நந்தாஹயோ யாமிமாஷித்தம் வாசம் பிரவன் யித்த வாதின காமாத்மா ஜன்மக்கமலம் क्रिया विशेष न विधीयते। சமாத விவசாயாத்மிகா புத்தி ந விதீயத்தை அப்படி படிக்கணும் அதாவது கர்மகாண்டிக்கு மனசு பல பிரிவு இருக்கும் நிறைய மனசு போயின்னு இருக்கும் அவனுக்கெல்லாம் மனசு ஒருமுகப்படாதுங்கிறார் கிருஷ்ணர் கர்மகாண்டிக்கு எப்போ பார்த்தாலும் இருக்கிறவனுக்கு மனசுக்கு வந்து ஒருமுகப்பாடு கிடையாதுங்கிறார் அவன் சாமான சேர்க்கவும் அந்த சாமான சமயத்தை எடுத்துன்னு வரவும் இல்லை கர்மா பண்ணணும்னா என்னெல்லாம் எவ்வளோ வேலை பண்ண வேண்டியிருக்கு சந்தனம் அரைக்கணும் கோயிலில் பூஜை பண்ணுறதுன்னு வச்சுங்களேன் நம்ம போய் தட்சிணாமதி இப்படி கும்பிட்டு வந்துடுறோம் அவங்க காலம்புரை ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சந்தனம் வேணும் புஷ்பம் வேணும் துணியெல்லாம் துவச்சுருக்கணும் அது பண்ண தண்ணி வ தண்ணி சரியாக வரணும் பால் கொண்டு வரணும் இத்தனையா விஷயம் பண்ணணும் இவ்வளவு ஒருமுகப்பட்ட மனதோட பூஜையாக பண்ண முடியும் அந்த சாமானிருக்கா இந்த சாமானிருக்கா எல்லாம் எடுத்துட்டு அதனால்தான் ஆச்சாரியன் வந்து காரியம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதி அவன் அப்படியே எல்லாம் கொடுக்குறது அப்படியே அவன் மனசு வந்து ஏகாகிரதையோடு இருக்கணும் அதுக்கு தான் சாதகன் போதகன் எல்லாம் கூட இருக்கணும் ரெண்டு மூணு பேர் பரிசாரகன் அதெல்லாம் ரூல் இருக்குது அவனே சாமானு எடுத்து வச்சு அவனே பூஜை பண்ணான்னா அவனுக்கு மனம் ஒருமுக வராது ஒருமுகப்பாடு வராது அதனால் என்ன பண்ணுறது எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தன் இது பண்ணுறதுக்கு ஒருத்தன் இவன் மாத்திரம் என்னென்னா மந்திரங்களை சொல்லிட்டு பகவான் நினச்சிண்டு பண்ணணும் எதுக்கு சொறோம் சமாதவ் சமாதி கர்மகாண்டே கிருஷ்ணன் சொல்கிறார் அவன் ரொம்ப ஆசை இருக்குது அந்த ரிச்சுவலிஸ்டிக்கு கான்சன்ட்ரேஷனே வராது அப்படிங்கிறாரு கரு காமிய கர்மாவெல்லாம் பண்ணுறவனுக்கு அந்த காமிய விஷயத்தில் அவனுக்கு ருச்சி இருக்கிறதுனால அவனுக்கு பலனில் மனசு புத்தி போயின்னு ரிச்சுவலை கான்சென்ட்ரேட்டடாக பண்ணுறதுங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அங்க சொல்லி இருக்கார் சமாதவுன்னு வந்தது அதுக்காக தான் சொன்னேன் அப்புறம் என்ன இருக்கு இன்னொரு ஸ்லோகம் ததா யோகமசி அந்த இடத்துல சங்கராச்சாரியர் சமாதிக்கு பிரம்மன்னு அர்த்தம் சொல்றார் சம் ஆதீயம் அஸ்மின் நிதி சமாதி பிரம்ம சமாதி சப்தத்துக்கே பிர அதனாலதான் சமாதி அர்ஜுனன் கேள்வி சமாதி சமாியில இருக்கிற ஸ்தித பிரஜனுடைய லட்சணம் என்ன ஆஹா இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதுக்காக நான் அதை ஞாபகப்படுத்தின சமாதவு கிரியமானே தூ சமாதி அபியாசம் பண்ணுறோது விக்னானி பலாத் ஆயாந்தி நம்ம பண்ணியிருக்கிற புண்ணிய பாக்கங்களெல்லாம் சேர்ந்து நிறைய இடைஞ்சலை உண்டு பண்ணும் நீங்கள் அந்த புராணங்கள் எல்லாம் சினிமாலையெல்லாம் பார்த்துருப்பீங்க புராண கதைகள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் உட்காந்து ஹோமம் பண்ண ஆரம்பிங்கிற போது நிறைய ராட்சசம்லாம் வருவான் வந்து அவங்களை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான் அது வேறு யாரும் இல்லை நமக்குள்ளே தான் நம்ம உட்காந்து கடவுளை தியானம் நினைச்சா நமக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் எழுந்து நம்மளை சரியா செயல்பட விடாது அதுதான் பலாத் ஆயாந்தி விக்னாந்தி பை பலாத் வலுக்கட்டாயமா வரலாம் இந்த தடைகள் வலுக்கட்டாயமா வரும் அது என்னது பலாத் விய்தி தா விந்த விக்னங்களெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால் அனுசந்தானராஹித்யம் ஏகம் ஆலசியம் டே போகலாலம் த்ரீ லய சுவரி தம பஞ்ச விஷேபஸ்வ சூன்யா அஷ்ட நான் சப்து சொன்னேன் முதல்ல ஏழுன்னு எட்டு இருக்கு ஒரு வியாக்கியானக்காரரும் ஒரு மாதிரிதான் சொல்லி வச்சிருக்கார் அவர் இப்ப எத்தனை எட்டு இருக்கு ஏத்தத்து எது விக்ன பாஹுல்யம் இடைஞ்சல் வர்றது இந்த எட்டு எட்டு விதமான இடைஞ்சல் வரலாம் வரும் அப்படிங்கிறார் வரலாம் இல்லை வரும் என்னால இதெல்லாம் இது பண்ண சாதன சதுஷ்டய சம்பத்தியெல்லாம் நல்லா சம்பாதிச்சிருந்தான்னா இவ்வளோ விக்னம் வராது அவன் கர்மகாண்டது கிருதோபாசகா கிருதோபாஸ்தி அகிருதோபாஸ்தின்னு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணும் நல்லா உபாசனை பண்ணிட்டு வர்றவன் உபாசனை பண்ணாமல் வரான் நல்லா உபாசனை பண்ணிட்டு வந்தவனுக்கு இவ்வளோ விக்னங்கள்லாம் வராது உபாசனை பண்ணாமல் வந்திருந்தான்னா அவனுக்கு விக்னங்கள்லாம் வரும் ஆஹா அக்ருத்தோபாசகா கிருதோபாசகா கிருத்த உபாசகான்னு அர்த்தம் ஏற்கனவே ஏக ரூபத்தியானம் விஸ்வரூபத்தியானல்லாம் பண்ணி அதிருஷ்ட சம்ஸ்காரங்கள்லாம் நிறைய சம்பாதிச்சுட்டோம் அவனுக்கு வந்து அவ்வளோ விக்னங்கள் வராது சொல்லப்போனா இவர் சொல்றார் வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசியில சிரவணத்திலேயே அவனுக்கு நிஷ்டை ஏற்பட்டணும் மனநிதித்தியாசனங்கள்லாம் கூட தேவைப்படாதுங்கிறார் இது அங்கங்க அபிப்பிராயபேதங்கள்லாம் சொல்லுவார்கள் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னு கேட்டால் இந்த வந்து சரியா சாதன சதுஷ்டய சம்பத்தி ரெண்டும் கேட்டானா இருந்தால் அதெல்லாம் கோயிலூர் மடத்தில் சொல்லுவாங்களாம் மடத்தில் சேர்த்துக்கிறதுக்கு ஆளை பார்க்குறதுக்கு அங்கே இந்த அதிகாரி வந்து இத்தனை பர்சன்ட் இருந்தால் போகிறோம் அப்படின் வாங்கலாம் வாங்கி ஒருத்தன் கிளாஸ்க்கு வேதாந்தம் வந்து படிக்க முடியுமா அது நடக்காது ஆகையினால என்ன சொல்லுவாங்களா இவ்வளோ இருந்தால் போகிறோம் இந்த பக்கம் இருந்தால் போகும் பக்க சில டெஸ்டெல்லாம் வைப்பாங்க அதில் அவங்க பரீட்சையில் அதில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து அதிகாரியாக சேர்த்துக்குவாங்கனா அப்படிலாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம வேதாந்தத்துக்கு வந்து நமக்கு பக்குவம் இல்லைன்னு சொன்னால் இந்த விக்னங்கள்லாம் வருங்கிறது புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் எது சொல்கிறோம் அனுசந்தான ராஹித்யம் அனுசந்தான ராஹித்யம்னா தியானத்துக்கு உக்காருவான் ஆனால் வந்து மனசு அதில் ஈடுபடாது மனசு அதில் ஈடுபடாது அனுசந்தான ராகித்யம் அது ஒன்று சொல்றது அனுசந்தானம்னா நினைக்கிறது விடாம நினைக்கிறதுக்கு பேர் அனுசந்தானம்னு பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆர்வமின்மைன்னு அர்த்தம் நிதித்தியாசனத்தில் ஆர்வமின்மை அனுசந்தான ராஹித்யம் அப்புறம் அடுத்தது ஆலசியம் ஆலசியம்னா என்னென்னா பார்த்துக்கலாம் நாளைக்கு போட்டுக்கலாம் நாளா அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனும் ஆலசியம் ரெண்டாவது அப்புறம் என்னதுன்னா போகல் ஆலசம் இதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் லெவல் பார்த்துக்கலாம் உக்காரத்துக்கே அவனுக்கு மனசு வராது உட்காந்து தியானம் பண்ணணுங்கிறதுக்கே மனசு வராது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சந்தியானம் பண்ணுறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறதுலே அது மாதிரி அதுலையே வராது ஈடுபாடே இருக்காது ஈடுபாடின்மை சோம்பேறித்தனம் அப்புறம் என்னதுன்னா இருக்க விஷயம் புரிஞ்சு போச்சு அகம் பிரம்மாஸ்மி ரவா தோசை நாள் சாப்பிட்டுட்டு அப்படின்னு அங்கெல்லாம் வைராக்கியம் எல்லாம் பேசியிருக்கேன்னு அதுதான் இருக்கட்டும்பா எத்தனை நாளைக்கு தான் முடியுது அப்படி நாக்கே செத்து போயிடுத்து ஆகினால என்ன பண்ணுறதுன்னா போகலாலசம் போக லாலசம்னா என்ன அர்த்தம் அந்த சென்ஸ் ப்ரெஷரில் இன்ட்ரெஸ்ட் அந்த இந்திரிய புல இன்பங்களில் நாட்டம் அப்படின்னு அர்த்தம் போகலாலசம் லாலசம்னா என்ன அர்த்தம்னா அதில் ஈடுபாடுன்னு அர்த்தம் போக அனுபவிக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதான் ஏன் வச்சுங்க பார்க்கணும் சாப்பிடணும் அந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் எதையாவது பார்க்கணும் வாங்கி சாப்பிடணும் ஆசிரமம் அருமையாக தான் இருக்குது இதுக்குள்ளே என்ன இதுக்குள்ளே அருமையாக தான் இருக்குது நான் நினைக்கிறேன் அருமையாக தான் இந்த இடத்துல இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு என்ன தோன்றுறதுன்னா எத்தனை தான் ஆசிரமத்துக்குள்ளேயே கெடுக்கிறது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டு வரலாமே அப்படி தோன்றுறது இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது போர் அடிக்கிறது திரும்ப திரும்ப இந்த மரத்தை பார்த்து தட்சிணாமூர்த்தியை பார்த்து இந்த நதியவே பார்த்து ஏன்னா இத்தனை நேரம்தான் அதை பார்த்துட்டே இருக்கிறது ஒரே போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வரணும்னு சொல்லி ஏதோ ஒரு வண்டியை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே போய்ட்டு அங்கெல்லாம் அப்படி இப்படிலாம் சுற்றி சுற்றி பார்த்த உடனே ஒரு மனசாந்தி அதெல்லாம் பார்த்த உடனே அங்கே பார்த்தோன்னா அது மாத்திரம் பார்த்தா போருமா இந்த பழைய விட இந்த கிச்சனில் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அது இன்றைக்கி ஒரு நாள் ஆகுது போரும் இது ஒன்றும் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு கொஞ்சம் இதாக சாப்பிட்டுட்டு எல்லாம் கடையெல்லாம் பார்த்துட்டோப்பா ஊரே பெருசாக எடுத்துல அப்படின்லாம் கொஞ்சம் சொல்லிவிட்டு அந்த போஸ்டர் இந்த போஸ்டர் எல்லாம் அப்புறம் சில அங்கேருந்து கிளம்புறது கூட கொஞ்சம் மனசு வராது அப்புறம் சரி வரணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிடப்பாரு முடியறதில்ல அப்போ என்னன்னா அதுக்காக நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் சாமியாகிட்டீங்க நாங்களாம் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அவங்க என்ன நினச்சிருக்காங்க நீங்கள் பெற்ற துன்பத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்கிறாங்க நான் நான் பெற்ற நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிறீங்க எங்களுக்கு அது தெரியலையே எங்களுக்கு இப்படியே இருந்தால் துன்பமாக தான் தெரிகிறதுன்னு நினச்சா என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அது மனசு அப்படி தோணும் போகல் ஆலசம் போகலாலசம்னால் என்ன அர்த்தம் இந்திரிய விஷயங்களில் பழபிடி அது கீதையிலே பகவான் சொல்கிறதுனால பிரமா இந்திரியாணி பிரமாத்தீனி ஹரந்தி பிரசவம் மனஹா அப்போ தான் சொன்னார் யமம்னா என்ன இந்திரிய விஷயங்களை பிரம்மமாக பார்க்கணும் ரவா தோசையை பிரம்மமாக பார்த்துட்டா போகுது என்னமோ ரவா தோசைன்னு வச்சுன்னு விட்டேன் நீங்கள் என்னமோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு அதையும் பிரம்மமா பாத்துட்டா போறது கஷ்டப்படுவான் ஈடுபாடு ஈடுபாடு இன்மை சோம்பேறித்தனம் லாலசம் அப்புறம் அடுத்தது என்னது லயஹா லயஹான்னா என்னன்னா தூக்கம் ரொம்ப வருது லயகா அப்புறம் தமஹா தமஹா அங்கேயும் சரியாக தியான தமஹானா இருட்டுன்னு அர்த்தம் திடீர்னு மறந்து போய்டும் எல்லாம் வந்து எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் உள்ள உட்காண்ட மூடினு உட்காந்து கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லி மனசில் வாங்கிட்டு தியானம் இல்லாம் நினைச்சா உடனே மறந்து போய்டும் அதனால தான் இந்த இவங்க ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க அதாவது அக்ஞானம் சந்தேகம் விபரீதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அக்ஞானம் சந்தேகம் விபரீதம் இன்னொன்று சொல்கிறாங்க மரதிங்கிறாங்க எல்லாம் படிச்சிருக்கலாம் ஆனாலும் அந்த நேரத்துக்கு அது ஞாபகத்துக்கு வராமல் போயிடு மரதின்னு ஒன்று உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம்னாங்க அந்த மயர்வர அப்படிங்கிற பதத்துக்கு மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் மயர்வர அந்த மயர்வுங்கிறதுக்கு அர்த்தம் அஜானம் சந்தேகம் விபரீதம் மறதி நானும் சொல்றாங்க மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதனன் மனநே நல்ல பாட்டு அஹ தமஹா தமஹாங்கிறதுக்கு வந்து வித்யாரண்ய சுவாமிகள் வியாக்கியானத்தில் காரிய அகாரிய அவிவேகான்னு போட்டிருக்காரு காரிய அகாரிய அவிவேகா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற விவேகம் போயிடுமா தர்மசாஸ்திரமே அவுட்டாகிடுது அந்த அளவுக்கு இதாகிடுது அத்தமஹா விக்ஷேப்பகா விக்ஷேபான்னா மனசு உட்கார்ந்த உடனே தியானத்தில் விஷயத்தை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறதை தவிர வேறு எல்லாமும் ஞாபகத்துக்கு வருது விக்ஷேப்பகா அலைப்பாயிருதுன்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது ரசாஸ்வாதஹா ரசாஸ்வாதஹான்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் பக்குவப்பட்டு தியானம் பண்ணுறதுனால ஏற்படுது நல்லா தியானம் பண்ண உடனே மனசில் ஒரு ஒரு ஆனந்தம் ஒரு அனுபவம் ஏற்படும் அந்த அனுபவத்தில் மயங்கி போகிறது இது கொஞ்சம் கடினம் அவர் என்ன சொல் சொல்றார் தன்யோகமிதி ஆனந்த ஆக்காரா விற்திஹி நான் என்ன புண்ணியம் பண்ணினேனோ தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் அதுக்கும் அடிமையாயிடக்கூடாது நமக்கு வந்து ஏதோ பாக்யம் கிடைச்சது இதெல்லாம் படித்தோம் வேதாந்தம் படித்தோம் அதனால ஒரு ஆனந்தம் கிடை இந்த ஆனந்தத்துக்கும் அடிமையாக கூடாதுங்கிறது வேதாந்தம் படிச்சு அதனால கிடைச்ச ஆனந்தம் இருக்கே அந்த ஆனந்தத்துக்கும் நீ அடிக்டாயிடக்கூடாது ரசாஸ்வாதகான அடிக்ஷன் அதாவது அது ஒரு என்ன அடிக்ஷன்னா அந்த தியானத்தில் அவன் உட்கார்ந்த உடனே இவனுக்கு மனசு சாந்தமாக ஆகிடுறது அந்த ஆனந்தத்தை இவன் ரசிக்கிறான் அது வந்து தியானத்துக்கு இடைஞ்சல்ங்கிற எந்த வஸ்துவை நினைக்கிறோமோ அதுக்கு இடைஞ்சல் அது வேறு எங்கேயோ குடின்னு போயிடும் இல்லாட்டி புதுசு புதுசாக அனுபவம்லாம் வர ஆரம்பிச்சோம் நான் இங்கே உட்காந்துருப்பேன் அப்படியே திடீர்னு எனக்கு உடம்பெலாம் சுத்திரமாதிரி இருக்கும் அப்புறம் திடீர்னு அப்படியே நான் பறக்கிற மாதிரி இருக்கும் என்னெல்லாமோ வரும் பறக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் உடனே எனக்கு வந்து அப்படியே சப்தரிஷி மண்டலம் அந்த நட்சத்திர மண்டலங்கள் துருவ நட்சத்திரம் எல்லாத்தையும் போயிட்டு அப்புறம் இங்கிருந்து ஏதோ வைகுண்டத்து கூட போனாலும் போயிடுவான் போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்த உடனே அப்படியே பார்த்தா என்ன ஆனந்தம் ஆனந்தம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தன்னோட அனுபவத்தை எழுத ஆரம்பிச்சிவார் ஏன்னா இன்னொருத்தனுக்கு சொல்லி ஆனுமே இவர் என்ன ஒன்று அனுபவத்தை சொல்லி இன்னொருத்தனை சொன்னோன்னே அவனுக்கு அது கிடைக்கலேன்னு அவன் ஏங்கணும் அவன் ஏங்கிறத பார்த்து இவருக்கு அதான் அது உனக்கு அந்த பக்கம் வரலை கண்ணா அப்படி சொல்லணும் உனக்கு அந்த பக்கம் வர இன்னைக்கு வரும் என்ன அது வரைக்கும் நீ என்ன பண்ணுற என்ன கும்பிடு என்ன கும்பிடு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் தோண ஆரம்பிக்கும் இதுதான் ரசாஸ்வாதா ஏதாவது இதில் சித்தியை பற்றிலாம் சொல்லலைவர் அதுவும் வரும் அதெல்லாம் இல்லாதனால அதெல்லாம் போட்டுக்கணும் நம்மளே போட்டுக்கணும் வேறு ஏதாவது சக்தி சக்தி வந்துடும் எப்படின்னு நம்ம கண்ண மூடி திறந்து இறந்து திறந்து பார்த்த உடனே ஒரு வெள்ளி தட்டில் நல்ல சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தியானம் முடிஞ்சது நல்ல திறந்து பார்த்த உடனே பார்த்தா ஒன்றும் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த சாப்பாடை பார்த்தோடனே சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோன்றுறது இப்படிலாம் ஒரு சித்தி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நினச்ச உடனே நாம் ஏன்னா ஒருத்தர நினைக்கிறேன் அவர் வந்தால் பரவாயில்லையுன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் வந்துடுறேன் அப்படி நினைக்கிறதுனா நடக்க ஆரம்பித்த உடனே என்ன இடம்னா நமக்கே ஒரு கர்வம் வந்துடும் கொக்கன் நினைத்தாயோ கொங்கனவாக்கிறத மாதிரி நமக்கே ஒரு கர்வமெல்லாம் வந்துடும் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அகம் பிரம்மா அஸ்மி அவுட்டு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவாலிட்டி அந்த அகங்காரம் பலப்பட ஆரம்பிச்சிடும் ஆகையினால் அது ஒரு வகையான இடைஞ்சல் எத்தனை தாண்டவென்றுக்கு பாருங்க விட்டலாச்சாரியா சினிமா மாதிரி அது என்ன நீங்கள் இந்த பட இந்த கதையெல்லாம் படிச்சுருப்பீங்க அதாவது எங்கேயோ ஒருத்தனோட உயிர் எங்கேயோ இருக்கும் ஒரு கிளியோட கழுத்தில் ஒரு மாலை கட்டி தொங்க விட்டுருக்கும் அந்த அந்த அது ஹோல் சினிமாவே தான் அந்த அந்த மாலையை எடுத்து எடுக்கணும் இல்லாட்டி என்ன பண்ணணும் அந்த கிளியை கொல்லணும் கிளியோட உடம்புல தான் அவனோட உயிர் இருக்குது அந்த கிளியை நசிக்கினா தான் இவன் சாவான் அப்படின்னா அதுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்னா கடலை கடந்து நடுவில் போனோம் கடலுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல தீவு அந்த தீவில் ஒரு மலை அந்த மலைக்கு போகிற வழியெல்லாம் ஒரே முள்ளு மரங்கள் அதுக்கு நடுவில் புளி சிங்கம் கரடி எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் வர்ணன்னு எப்படி நம்ம ரசாஸ்வாதத்தில் இருக்கோமா விட்சேபத்தில் இருக்கோமா நம்ம பாடமே அப்படி தான் இருக்குது அங்கே போனதுக்கப்புறம் போனால் அந்த இடத்துக்கு அந்த ரூம்குள்ளே போனான்னா வாசலில் ஒரே விஷப்பாம்பு இத்தனை இது இதுக்கெல்லாம் நிறைய பேர் போய் அங்கங்கே செத்து கிடப்பான் அவன் எலும்பாக கிடப்பாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த கிளியை பிடிக்கிற வரைக்கும் என்னென்னா மூணு மணி நேரம் சினிமா இன்ன்தான் அதை போகிற வரைக்கும் கதை போகிற வரைக்கும் நடுவில் டான்ஸு மியூசிக்கு ஆட்டம் பாட்டம் சண்டை எல்லாம் இருக்கணும் இல்லையா இத்தனையும் பண்ணி அவன் போய் பிடிச்சிட்டு வருவான் அது மாதிரி தியானம் பண்ணுறோன்னு உட்காந்தா முதல்ல இப்படி அடைஞ்சல் அப்படி அடைஞ்சல் இத்தனையும் பிடிச்சி நம்ம கடைசியில் லட்சியத்தை போய் அடைஞ்சாகணும் ரசாஸ்வாதகா அப்புறம் அடுத்தது என்னென்னா சூன்யதா சூன்யதான்னு சொன்னால் ஸ்தப்தி பாவ திடீர்னு மனசில் ஒரு வெறுமை வந்துடும் அபரோக்ஷானுபூதியும் பிடிக்காது ஜிலேபியும் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது பார்த்தா அப்படி என்னன்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி சுத்தின்றோம் டிப்ரஷன் மாணிக்கவாசகருக்கு அந்த மாதிரி இருக்கு பாட்டு இருக்கு இப்படி இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அந்த செத்திலேனு செத்திலா பத்துன்னு பத்து பாட்டு இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா சூன்யத்தான்னா இது எத்தனாச்சு எட்டாயிடுது நான் வேகமாவே சொல்லிட்டு போயிட்டேன் அனுசந்தான ராஹித்யம் ஆலசியம் போகலாலசம் லயா தமஹா விக்ஷேபா ரசாஸ்வாதாதா இதான் வந்து கௌடபாதர் கஷாயம்ங்கிறார் கஷாயம்னா இதுக்கு வந்து ராகத்வேஷாதி தீவிர வாசனையா சித்தசிய ஸ்தப்தீபாவா ராகத்வேஷ வாசனையினால இந்த சித்தம் வந்து அப்படியே ஸ்தப்த ஆயிடும் ஸ்தப்தீபாவகான்னு சொன்னா அப்படியே என்னது ஒரு வேக்வம் ஸ்டேட் இங்கிலீஷில் அது வந்து வே ஸ்டேஜ் டிப்ரெஷன் இதெல்லாம் சொல்கிறது ஆ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஈடுபாட்டை வளர்த்துக்கணும் சோம்பேறித்தனை படக்கூடாது வைராக்கியத்தை நல்லா இது பண்ண கிருஷ்ணர் கீதையில் வைராக்கியம் அபியாசங்கிறார் அவர் பதஞ்சலி அதுதான் சொல்கிறார் வைராக்கியம் அபியாசம் ரெண்டு தான் சொல்கிறாங்க அவங்க வைராக்கியம்னால் என்ன அர்த்தம் வெளியே விஷயத்தில் ப ஈடுபாடு இருக்கக்கூடாது இந்த அபியாசத்தை பயிற்சியை விடாமல் பண்ணணும் இப்போ இல்லை ஃபிசிக்கலாக ஒருத்தன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்ல பெருசாக வரணும்னு சொன்னால் அவன் எவ்வளோ எவ்வளோ அபியாசம் பயிற்சி பண்ணுறான் ஒரு டென்னிஸ் பிளேயர் வந்து வேர்ல்டு சாம்பியனாக வரணும்னா அவன் எவ்வளோ அபியாசம் பண்ணுறான் பயிற்சி நிறைய வேணும் போகல் ஆலசம் ரெண்டு தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோத அபியாச வைராக்கியத்தினால பகவானும் கீதையில் சொல்கிறார் அபியாசேன தூ கௌ கௌந்தேய வைராக்கியன சிரியே அப்புறம் லயா தூக்கம் அதுக்கு சங்கராச்சாரியார் வியாக்கியானம் இருக்கு கீதையில் லய அதனால என்ன பண்ணணும்னா அளவா சாப்பிடணும் குறைச்சி சாப்பிடணும் தூக்கம் வராமல் இருக்கணும்னா குறைச்சி சாப்பிடணும் தமஹா தமஹானா எப்படி தியானம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு தமஹானா இருட்டு என்ன அர்த்தம் சொன்னதுக்கு மறந்து போகிறது அதை ஞாபகப்படுத்திக்கணும் ஏதாவது புத்தகம் திரும்பவும் அப்பரோக்ஷானபதி ஒருத்தரும் சொல்லி பார்த்துட்டு பண்ணணும் தமகா அப்புறம் விக்ஷேபா விக்ஷேபாக்கு வேறு வழியே கிடையாது மனசை உருவப்படு அபியாசம்தான் வழி கீதையில் விக்ஷேபம் தான் பேசப்பட்டிருக்கு அர்ஜுனன் கேட்கிறான் சஞ்சலத்து பசியாமி ரொம்ப இந்த மனசு அலப்பாயிருந்து எனக்கு உருமுகப்படும் ஏதாஹம் ஸிராம் சஞ்சலம்ஷ்ண பிரமாசி பலவத் திருடம் தியாகம் நிரஹம் மன்னே வாயோரிவ சுஷ்கம் கிருஷ்ணனு உடனே அசம்சயம் மகாபாஹோ चलं, असम्यतात्मना वश्यात्मनातु अह येतु அப்ப வைரா இவ்வாறு யாதொரு விக்ன பாகுல்யம் நிறைய இடைஞ்சல் நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள்னா ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி மகதாம் அப்பி ஸ்ரேயாம்சி விக்னானி பகுனி மகதாம் அப்பி நல்ல காரியத்துக்கு இடைஞ்சல் நிறைய வரத்தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் பாப பிரதிபந்தம் அதெல்லாம் நாம் ஜெயிக்கணும் பிரார்த்தனையோட ஜெயிக்கணும் அதனால் என்ன சொல்றார் பிரம்ம விதா தியாஜியம் பிரம்ம ஜானியானவன் இதை விட வேண்டும் எதெல்லாம் விடணும் அனுசந்தான ராஹித்ய தியாஜ்யம் அப்படின்னு நினச்சம் அனுசந்தானத்தை விடக்கூடாது ஆலசிய தியஜ்யம் போகலாலசத்தியாஜ்யம் லயஸ்தியம் தமஸ்தியம் விக்ஷேப்தியாஜிய ரசாஸ்வாதா தியஜிய சூன்யதா தியஜியா இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுடணும் பாகுல்யம் தாஜ்யம் எப்படி விடணும்னா அதுக்காக முரட்டுத்தனமாக விடாத கொஞ்சம் கொஞ்சமாக நீ அது கூடவே போற மாதிரி போய் சரி பண்ணும் கீதையிலேயே பகவான் மெதுவா பண்ணு முரட்டுத்தனமாக பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணி இதை திரும்ப திரும்ப பௌன புண்ணியன அபியாசம் குறியா சரி ஆக இந்த ரெண்டு ஸ்லோகமும் இடஞ்ச இடையூறுகளும் அதை நீக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையும் நிதித்தியாசனத்திற்கு வரும் இடையூறுகளும் அதை நீக்குவதற்கான வழிமுறைகளையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அவர் உபாயம் சொல்லலை விக்ன நிவர்த்திக்கு உபாயம் சொல்லலை மற்ற சாஸ்திரங்களில் இருக்குங்கிறதுனால அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டுவிட்டார் இதுக்கு ரொம்ப சௌரியம் பதஞ்சலியோட யோகசூத்திரந்தான் நமக்கு ரொம்ப சௌகரியம் ரெண்டு ரெண்டு முக்கியமாக சொல்கிறது வைராக்கியம் அபியாசம் வைரா யதா தீபோ நிவா நிவாசஸ்தா நேங்கத்தை சோபமாஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய இஞ்சத்தோ யோகமாத்மனஹா அந்த ஒரு விளக்கு வைச்சோம்னா அது காற்று அதிகமாக அதை இடைஞ்சல் பண்ணாமல் கண்ணாடி கூடு வைக்கிறோம் உள்ளுக்குள்ளே அது சுடர் விட்டு எரியறது அந்த கண்ணாடி கூடு வைக்கிற மாதிரி அப்யா வைராக்கியந்தான் வெளி விஷயங்கள்லாம் உள்ளே போகாமல் பார்த்துக்கிறது விடாமல் அபியாசம் பண்ண திரும்ப திரும்ப பௌன புண்ணியனும் மறுபடியும் அபியாசம் பண்ணிட்டுருக்கு எப்படி தினந்தோறும் சாப்பிட்றோமோ தினந்தோறும் குளிக்கிறோமோ பண்ணுறோம் இல்லையா ஆ தினந்தோறும் குளிக்கிறோமோ தினந்தோறும் சாப்பிட்றோமோ தினந்தோறும் யோகாபியாசம் பண்ணணுங்கிற மாதிரி எல்லா அனுஷ்டானங்களை ஒரு நாளும் விடக்கூடாது என்பது கருத்து அடுத்தவிவ்வையூர் தூர்மியாவிவையித்த <underway> பிரம்ம வியாயி பூர்ணத்துவம் விஷயங்களை நினைச்சா விஷயத்தன்மையுடையது ஆயிடும் மனசு சூன்யத்தை நினைச்சா மனசு சூன்யத்தன்மையுடையது ஆயிடும் பிரம்மத்தை நினைச்சா மனசு நிறைவா இருக்கும் ஆகவே நிறைவை நிறைவை கொடுக்கும் பிரம்மத்தியானத்தை அபியாசம் பண்ணுவாய் விஷயம் பாவ விர்த்தியாகி பாவத்வம் பாவம்னா இருக்குதுன்னு அர்த்தம் வஸ்து இருக்குன்னு அர்த்தம் விஷய அர்த்தம் பாவ வத்தியாகி பாவத்துவம் நினைச்சா பணம்தான் வீட்டையே நினைச்சா வீடு எதை நினைக்கிறோமோ அது பாவ என்ன அர்த்தம் பொருள்கள் நாம ரூப கர்மாத்மகம் நாமரூப கர்மாத்மகம் பாவ விற்த்தி ஜாகிரத அவஸ்தா ஜாகிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா நமக்கு என்ன விற்த்தி இருக்குது விஷயாக்கார விறத்தி தான் இருக்குது விஷயாக்கார அர்த்தம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பொருள்களை பற்றியதாகவே இருக்குது யாரோ ஒருத்தரை நினைக்கிறோம் ஒரு மனசில் ஒரு பொருளை ஒரு ஆளை நினைக்கிறோம் இல்லாட்டி பணத்தை நினைக்கிறோம் இல்லாட்டி பதவியை நினைக்கிறோம் நினைச்சிட்டு இருக்குது நீங்க அதை உட்காந்து கற்பனை பண்ணி பாருங்கள் மனசுல என்னெல்லாம் எண்ணங்கள் ஓடுறதுன்னு பார்த்தா தானே தெரியும் பாவ விற்த்தியாகி பாவத்துவம் பாவ விறத்தின்னு சொன்னா இது ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் ஃப்ரீடாமினா நம்ம மனசுல என்ன எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா விஷயாகார விற்பி ஏதோ மாறி மாறி மாறி மாறி பொருளையே நினைக்கிறோம் பாவ அப்புறம் தூக்கத்தில் என்னென்ன ஒரு பாவம் இல்லை அபாவ விருத்தி அதை சூன்யம்னு போட்டிருக்காரு அபாவ விருத்தியாகி அபாவத்துவம் தூக்கத்தில் இருக்கிற தூக்கத்தை தியானம் பண்ணினா இப்படி தூக்கத்தில் இருக்கிற அனுபவத்தை நினைச்சு பார்த்தா என்ன இருக்கும் அது பகவானா நம்மளை தூங்க வச்சுடுறார் முழிச்சா நம்ம பொருளைத்தான் நினைப்போம் முழிக்கல என்ன என்ன பண்ணுவோம் தூங்கத்திலே இருந்தோம்னா ஒண்ணும் தெரியல அப்படிங்கிறோம் அபாவ விற்பி சூன்ய வத்திங்கிறது சூன்யத்தை நினச்சா சூன்ய விற்பி ஆனால் வேதா விழிப்பு நிலையில் சூன்ய விற்த்தியும் விட்டுட்டு எப்படின்னா நேர்த்தோம் தூக்கத்தையும் விட்டுட்டு லௌகிக விஷயங்களை நினைக்கிறதையும் விட்டுட்டு பிரம்மனை உட்கார்ந்து கிளாஸில் என்ன படிக்கிறோம் வகுப்பில் என்ன விற்பி நமக்கு இருக்குது பிரம்ம விறத்தி தான் ஏற்படுது இது ஜாக்கிரதாவஸ்தான் ஆனால் பாவ விறத்தி இல்லை இது வந்து பாவவத்தினா சத்வத்தியா பிரம்மாஸ்மின் படிச்சோமே இந்த இடத்துல பாவவத்தினா விஷயாக்கார அர்த்தம் ஆனால் இங்கே என்ன அர்த்தம் சத்வத்தி பிரம்ம விரத்தியா பூர்ணத்துவம் மனசில் பிரம்மனை நினைக்கிற போது ஈஷா வாசியமிதம் சர்வம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சிய பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷிய வேற்றுமை பொருள்களை எண்ணினால் உள்ளத்தில் வேற்றுமை எண்ணம் வளர்கிறது வெறுமையை எண்ணினால் உள்ளம் வெறுமையாகிறது நிறைவை எண்ணினால் உள்ளம் நிறைவு பெறுகிறது அவ்வளவுதான் வெறுமை தமிழ சொல்லணும்னா வெறுமையை நினைச்சா வெறுமைதான் பொருள்களை நினைச்சா விஷயத்தை நினைச்சா விஷயக்காரம் வேற்றுமை பொருள்கள் வேற்றுமை பொருள்களை எண்ணினால் உள்ளம் வேற்றுமை வடிவமாக ஆகிவிடுகிறது வெறுமையை எண்ணினால் உள்ளம் வெறுமையாக ஆகிறது பிரம்மத்தை எண்ணினால் உள்ளம் நிறைவாகிறது ஆகினால எதை அபியாசம் பண்ணணும் நம்ம ஸ்வாவமாக விஷயத்தை நினைக்கிறது ஸ்வபாவம் சூன்யத்தை நினைக்கிறது சுவாவம் இல்லை இப்படி சில சமயம் மனசு அப்படி ஆகிறது சூன்யத்தை இது பண்ணுறது என்ன இப்பதான் அவர் சொன்னார் வெறுமையை பத்தி சொன்னார் சொன்னார் அது வரும் ஆனா நீ பிரம்மத்தை பிரயத்னம் பண்ணி தியானம் பண்ணி பழகுணத்துவம் தசா பூர்ணத்துவம் அபியசே பூர்ணத்துவத்தை அபியாசம் பண்ணு எப்பவும் நிறைவையே தியானம் பண்ணு அப்படிங்கிறார் சரி இந்த தியானம் பண்ணுறவன் தான் உத்தமமானவன் மற்றவெல்லாம் மற்றமெல்லாம் பேருக்குத்தான் மனுஷன் அவனெல்லாம் மிருகத்துக்கு சமானம்னு அடுத்தது சொல்கிறார் ஆக மனுஷென்மாவை மனுஷன்மாவை இதுக்கு மனித பிறவியை இதுக்குத்தான் பயன்படுத்தணும் வேறெதுக்காக பயன்படுத்தினாலும் அந்த பிறவி மிருகப் பிறவிக்கு சமானம்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பார்ப்போம் பசுரா பசுபிஷமான ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும் அம்மா ஒரு குழந்தைக்கு ஹிதத்தை தான் சொல்லுவா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு நன்மையைத்தான் சொல்லுவா நன்மையைத்தான் சொல்லணும் அது மாதிரி இந்த சாஸ்திர மாதா வேத மாதா நமக்கு நன்மையை சொல்லுகிறது ஆனால் அம்மா சொல்கிறது எந்த குழந்த சரியாக கேட்கறது கேட்க மாட்டேங்கிற அதுக்குன்னு சில சுவாவங்கள் இருக்குது அதுபடிதான் அது இருக்குது அது மாதிரி இங்கேயும் ஏ ஏனாம் விறத்தி ஜகதி எவர்கள் இந்த எண்ணத்தை விடுகிறார்களோ நான் வந்து அப்ரோட்சானுபூதி படித்தாச்சு புஸ்தகத்தை மூடி வச்சாச்சு இனிமே இந்த விறத்தியை நான் என்டர்டெயின் பண்ண போகிறதில்லை இல்லாட்டி அடுத்த புத்தகம் எடுத்துக்க வேண்டியதான் இந்த விரத்தியை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இன்னொரு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டியதான் என்ன சொல்கிறார் ஏனாம் விருத்தி ஏ ஜகத்தி எவர்கள் இந்த எண்ணத்தை வகுப்பிலேயே விட்டு விடுகிறார்களோ சொல்லி இன்றைக்கு சேர்த்துக்கிறேன் வகுப்பிலேயே விட்டு வகுப்புக்கு அப்புறம் நினைப்பதில்லையோ அப்படி சொல்லணும் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாங்க ஏதோ போனோமா நெய் விளக்கு ப விட்டோமா நெய்யை வாங்கினோமா விளக்கில் விட்டோமா கோயிலை ஒரு சுற்றி சுற்றினோமா விபூதி சுண்டலை வாங்கினோமா கதை பேசினோமா விட்டுட்டு இதெல்லாமா பண்ணிகிட்டு இருப்பாங்க சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு அர்த்தம் பண்ணி சொல்கிறார் ஏனாம்னா மனுஷனாக இதுக்கு வரலங்கிறத வருத்தப்பட்டு சொல்கிறார் ஏனாம் விருத்தி ஜெகதி இந்த எண்ணத்தை விடுகிறார்களோ என்னம் இது பிரியாம் வாவனீம் வத்திம் பராம் வத்திம் பாவனீம் பராம்மா ஜீ இதுக்கு விளக்கம் நாளை சொல்றேன் ஓம்ஸ்வரோ குருமேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமவத்யாப்தேகாஜ தட்சிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று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 हरि ओम आदि गुरुनाथ आदिगुनानाथस्वामी